प्रपन्न कृष्णाय घोरं ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம அவித்தோரியே भगवान श्री कृष्णर மூணு வகையான ஸ்ரத்தையை பற்றி அர்ஜுனுடைய கேள்விக்கு பதிலாக சொன்னார் நாலாவது ஸ்லோகம் இப்போ கடைசியாக நாம் நேற்றைக்கு பார்த்த ஸ்லோகத்தில் சாத்திகர்கள் தேவர்களை பூஜிக்கிறார்கள் ராஜசர்கள் அதாவது ராஜச நிஷ்டை உடையவர்கள் யக்ஷு ரக்ஷ பூஜிக்கிறார்கள் அப்புறம் தமோ குணத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பிரேதத்தையும் பூதகுணங்களையும் பூஜிக்கிறார்கள்ன்னு சொன்னார் அதாவது மன தூய்மைக்காக இறைவனை வழிபடுகின்றவர்கள் அர்த்தகாமம் பொருள் இன்பத்துக்காக கடவுளை வழிபடுகின்றவர்கள் பிறருடைய கெடுதலுக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக கடவுளை வழிபடுகின்றவர்கள் அப்படின்னு மூணாக பிரிக்கலாம் இவர்கள் அறியாமையினால இந்த ராஜசர்கள் தாமசர்கள்லாம் அறியாமையினால ஏதோ சமூகத்தில் எல்லாரும் பண்ணுகிறார்கள்ங்கிற ஒரு கோணத்தில் பண்ணுகிறார்கள் அவர்களுக்கு சரியான ஆத்ம ஜானமோ ஈஸ்வர ஜானமோ கிடையாது ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒரு ஒரு மூட நம்பிக்கை குருட்டு நம்பிக்கை இதெல்லாம் சொல்கிறோமே அந்த அர்த்தத்தில் அதுக்கெல்லாம் சில பலனும் கிடைக்கிறது ஆகையினால அவர்களுக்கு நம்பிக்கை கூடி விடுகிறது ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் ஏ ஜனாகா எந்த ஜனங்கள் கோரம் தபா தப்பியே கோர தபஸ பண்ணுகிறார்கள் அவர்களும் கூட இதுக்கு முன்னால பார்த்தோமே அந்த ஸ்லோகத்தில் சத்வகுணம் ரஜோகுணம் சொன்னோமே இவர்கள் மூணு பேருமே சாஸ்திரத்தை தெரிஞ்சிக்காம பெரியவர்கள் செய்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுகிறார்கள் அந்த மூணு பேரில் அதில் யாரோ ஒருத்தன் தான் அந்த தேவ பூஜைகள் எல்லாம் பண்ணக்கூடிய சத்வ நிஷ்டன் இருக்கான் நிறைய பேர் ரஜஸ்ஸு தமசில் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறார் அப்படின்னு ஒரே ஆசிரியர் சொல்கிறார் இந்த எக்ஷரக்ஷ பூஜை பண்ணக்கூடிய ராஜச நிஷ்டர்கள் பிரேத பூத கணங்களையெல்லாம் பூஜை பண்ணுற தாமச நிஷ்டர்கள் அவர்களை பற்றி தான் இங்கே பேசுகிறார் பகவான் ஏரம் தபா தப்பியே கோரமான தபஸ பண்ணுகிறார்கள் அதாவது இவர்கள் தங்களையும் வருத்திக் பிறரையும் வருத்துவார்கள் பிற உயிர்களையும் பலி கொடுக்கறது பிற உடலில் வாழ்கின்ற உயிர்களை துன்புறுத்துறது உடல்களை துன்புறுத்துவதன் மூலம் அந்த உடலிலே வாழ்கிற உயிர்களுக்கு தானே துன்பம் ஏற்படும் அது மாத்திரமில்லை பீடாக்கரம் பிராணினாம் அந்நேஷாம் ஆத்மநஷ்ட கோரம்ங்கிறதுக்கு பிறருக்கு துன்பம் தரக்கூடியது மற்றவர்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் தங்களுக்கும் துன்பத்தை தரக்கூடிய தவத்தை செய்கிறார்கள் அசாஸ்திர விகிதம் சாஸ்திரத்தில் சொல்லப்படாதது ஸ்ருதியிலையோ ஸ்மிருதியிலேயோ சொல்லாதது அதனால் சாஸ்திரத்தினால் விதிக்கப்படாதது அப்புறம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அதாவது வெயில்ல நல்ல கடுமையான கல்லு மேலாம் ஏறி நிற்கிறது அதெல்லாம் சாஸ்திரத்தில் விருத்தமாக சொல்லப்படு விரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திர விரோதி சிலர்லாம் அந்த கடுமையான தவம் செய்கிறார்கள் சில பேர் தன்னுடைய உடம்புல இருக்கிற மாம்சத்தை எடுத்து ஹோமம் பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் குறிப்புகள் காணப்படுகின்றன அப்புறம் அந்தணர்களுடைய ரத்தத்தை எடுத்து ஹோமம் இந்த காளி இந்த கௌலாகமம் அப்படின்னு சொல்லி அதுல சாஸ்திர விரோதமாக சொல்லப்பட்டிருக்கிற சில நூல்களே எழுதிவிடுகிறார்கள் முக்கியமான சாஸ்திரங்கள்ல சொல்லி விஷயத்துக்கு விரோதமா தானே ஒரு நூலை இயற்றி அது வேதங்கள்லையோ இதுலேயோ சொல்லாது இவங்களா க்ரியேட் பண்ணி அதுதான் சாஸ்திரம்னு பொய்யெல்லாம் பிரச்சாரம் பண்ணி அது மாத்திரம் இல்லை நாங்கள் பெரிய ஆளாக்கும் நாங்கள் எங்களை மாதிரி புண்ணியம் பண்ணுறவன் நல்ல காரியம் பண்ணுறவன் யாரும் இல்லைன்னு பொய் சொல்கிறது தம்ப அகங்கார சம்யுக்தாக அதாவது ஆடம்பரம் அப்புறம் வந்து தன் முனைப்பு இந்த ஈகோ ஆக நாங்களும் நல்ல காரியம் பண்ணுறோன்னு பொய் காமிச்சுக்கிறது தங்களை ரொம்ப உயர்வாக நினைத்துக்கொள்வது அது மாத்திரம் இல்லை காம ராக பலான்விதாஹா காமம்னா இனி வாழ்க்கையில் அடையணும்னு நினைக்கிற வஸ்துவில் இருக்கக்கூடிய ஆசை மனசில் இருக்கிற அடையப்படாத பொருளை அடையணுங்கிற எண்ணம் அதை விரும்ப அதை அடையணுங்கிற எண்ணம் இருக்கு ஆக அடைஞ்ச பொருளில் பற்று அப்புறம் அதனால ஏற்படுற பலம் அதாவது இந்த பேராசையும் பெரும் பற்றுனால மனசுக்கு ஒரு சக்தி உடம்புக்கு ஒரு சக்தி வருகிறது அந்த சக்தி அவனையே அழிக்கும் பிறரையும் அழிக்கும் ஆஹ் காமராக பலான்வித்தாக தம்பாஹங்கார சம்யுக்தாக காமராக பலான்வித்தாக தம்பாஹங்கார சம்யுக்தாக அசாஸ்திர விஹித்தம் கோரம் தபா அவர்களை அசுர அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார் தான் அசுர நிச்சயான் வித்தி அவர்களெல்லாம் அசுரஸ்வபாவர்கள் என்று தெரிந்துகொள் அப்படின்னு சொல்கிறார் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த ஸ்லோகத்தோட சேர்ந்து இருக்கிறது படிச்சிருக்கோம் நாளைக்கு நன்றாக தெளிவாக நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அசாஸ்திரிதம் காமராபலான்